إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم يا ايها الحاضرون عباد الله اتقوا الله وايا يا اولا بتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقدر قال الله تعالى في محكمه تنزيله والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم راحو برؤوسكم وارجلكم الى الكعبه الى اخر لا يسب الله مولى الذين ان ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يقبل الله صلاه احدكم اذا احجت حتى يتولع அஹான் போலுமால் அந்த அவன் தனித்தவன் யாதோ இணைத்து மேமற்றவன் என்று கூறியதன் பின்னால் அவனின் இன்பங்களையெல்லாம் தமது உண்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்தார் அவர்கள் அந்த மூலம் அகலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபியாவின் கூறிக்கொண்டதன் பின்னால் எமது வாழ்க்கையில் எடுக்கும் எவற்றையெல்லாம் விற்று எம்மை தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றனோ அவற்றையெல்லாம் விற்று தவிர்ந்து கொள்ளும்படியாகவும் முதலில் அடியேனுக்கும் அவ்வால் உங்களுக்கும் எம் மீது கொண்ட இறக்கத்தின் காரணமாக நாம் மரணித்துவிட்டால் எதற்கும் இடைப்பட்ட காலம் இந்த அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்ட காலங்களில் வாழ்ந்து எப்படி நாம் இந்த தோணத்தை சம்பாதிக்கலாம் என்ற கவலை எம்எல் இருக்கூடும் அந்த கவலையை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி வருடத்தில் ஒருமுறை ரமலானை தருகின்றார் ஒவ்வொரு மாதங்களிலும் வரக்கூடிய கிழமை நாட்களிலே வெள்ளிக்கிழமை என்று நாளை தருகின்றார் இப்படி இன்னொரு பல சந்தர்ப்பங்களை அவ்வா எனக்கு ஆக்கி தருகின்றார் நேரத்தில் கண் மூடித்தனமாக எமது வாழ்க்கையை கடித்துவிட்டு கவலைப்படக் கூடாது என்பதற்காக வேண்டி விடயங்கள் இருக்கின்றன எமது பார்வை அது சிறு விடயங்களாக இருக்கலாம் அதை சரியாக நாம் நிறைவேற்றினால் அவர்களுடைய சொல்லின்படி நாம் துவையலாம் கண்மோடிக்கு மாற்றமான இடத்தையும் நாம் அடைவதற்கு வழிவகுக்கும் எனவே அவ்வாங் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட கூட்டங்களை விட்டு பாதுகாப்பானாக தன்யமான பெரியவர்களே நாம் நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உலகத்திற்கு வந்தோமோ அதே நாம் விரும்பாவிட்டாலும் நாம் வாணாம் என்பதாக கூறினாலும் ஒரு நாளைக்கு எமக்கு மவுத் வந்தே தீரும் அந்த மவுத்துடைய நேரம் ஒவ்வொரு நிலைமையும் ஒரு சம்பவம் அந்த அல்வா நலவின் பக்கம் கபூல் செய்தார் என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்வை கோருகின்றேன் மேற்கத்திய நாடுகளில் சவுதி அரேபியா பட்டார் துபாய் போன்ற நாடுகளிலே அவர்களுடைய நாட்டிலே மது அருந்துவதற்கும் அவர்கள் விபச்சாரம் செய்வதற்கும் அவர்கள் தடை செய்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் மனிதன் என்ற அமைப்பிலே அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்னவென்றால் மாதங்களுக்கு ஒரு முறை அவர்களுடைய நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டிற்கு அழகான ஒரு வாகனத்தை ஹயர் பண்ணி அவர்கள் வேறு நாட்டுக்கு சென்று அவர்களுடைய மனோ இச்சையை அவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் ஈரலின்னு சின்ன பின்னமாக ஆக்கிக் கொண்டு வருவார்கள் இப்படி பல நண்பர்கள் ஒரு சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த வாகனத்திலே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அயர்ந்து தூங்கிவிட்டார் இவரது தூக்கத்தை அவருக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை பல தடவை இவர் மனிதன் இந்த அமைப்பிலே அந்த பாவங்களை செய்தவர் ஏதோ அல்வா அவருக்கு சௌபாவுடைய நிலைமையை கருதிவிட்டார் சௌபாவுடைய நிலைமைக்கு அவர் நல்ல மனிதனாக ஆக வேண்டும் என்பதாக அல்வாஹ் நாடிவிட்டார் போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இவருக்கு மாத்திரம் ஒரு கனவு வருகிறது மிக பிரமாண்டமான ஒரு நெருப்பு குண்டத்தை அவர் பார்க்கின்றார் பின்னால் இவர் பயந்து விடுகின்றார் அதே நெருப்பு குண்டத்தை பார்த்ததற்கு பின்னால் ஒரு மனிதர் இன்னும் எட்டு மணி இருக்கின்றது என்பதாக கூற தூங்கி கொண்டிருந்த வாலிபர் ஏதோ பயந்ததை போன்று விழித்து விடுகின்றார் விழித்து ஏனே நண்பர்களிடத்திலே கூறுகின்றார் மிக பிரதற்கு பின்னால் ஒரு மனிதர் வந்து நீங்கள் சென்றடைவதற்கு எட்டு மைல் இருக்கின்றது என்பதாக கூறினார் எனக்கு மனசு சரியில்லை நான் இந்த பயணம் வரல என்று கூற ஏனே நண்பர்கள் எல்லாம் வேடிக்கையாக இவரை பார்த்து சிரிக்கின்றார்கள் இவர் கூறுகின்றார் நான் கண்டது உண்மை எனக்கு பயமாக இருக்கின்றது என்னை இறக்கிவிடுங்கள் என்பதாக கூற ஏன நண்பர்கள் இறக்கிவிட்டு சென்று விட்டார்கள் சென்று ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் கழிக்கவில்லை மறுபுறத்திலே ஒரு மனிதர் இன்னும் ஒரு வாகனத்திலே வருகின்றார் இந்த கனவு கண்ட வாலிபர் பாதையில் நிலைக்குவிடப்பட்ட வாலிபரை பார்த்து கூறுகின்றார் ஏதோ நாட்டில் இருந்து வந்த ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் பல வாலிபர்கள் அவர்கள் வந்த வாகனம் கொஞ்சம் வேகமாக வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் அவர்கள் அனைவர்களுடைய பார்க்கின்றார் என்னுடைய நண்பர்கள்தான் அந்த விபத்தில் சிக்கியவர்கள் என்று விளங்கோன் என்பதாக கூறி அந்த நாட்டிலே இருக்கின்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை கொடுத்து அந்த நாட்டிலே இருந்த இராணுவத்தினர் அல்லது அந்த நாட்டிலே இருந்த பொலிஸ் அதிகாரிகளுடனும் அந்த இடத்திற்கு சென்று பார்க்கின்றார் இவரோடு ஒன்றாக உணவருந்தி இவரோடு உறவாடி இவரோடு படித்து உறங்கிய அனைத்து நண்பர்களும் ஒவ்வொரு இது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விடயம் விடயம் நாம் எப்படி இருந்தாலும் என்பதை அவ்வாத்திரம் அறிவார் எனவே நாம் அயாட்டோடு வாழ்க்கை காலங்களில் நல்ல அமல்களை செய்தால் அவ்வா இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் எனக்கு சிறப்பாக அமைப்பான் அந்த அடிப்படையிலே தான் முதலாவதாக ஒவ்வொரு தொழுகைக்கும் நாம் செய்யக்கூடிய உழு இருக்கின்றது இந்த உழுவை பத்தி அல்லாஹ் குரான் சூறாக்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்களிலும் ஆலயம் ராஜ் இப்படி பல சூறாக்கள் நூற்றி பதினாலு சூறாக்களிலும் புனிதமான ஒரு வணக்கம் தொழுகைக்கு நாம் எடுக்கக்கூடிய உதவை பற்றி ஏன் இந்த மா இதா என்ற கூறுகிறான் என்றால் மா இதா என்றால் இலக்கண கருத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது உணவு தட்டு மறவைதன் உி வாழ்வதற்கு மூன்று விதங்கள் கட்டாயமாக தேவை முதலாவதாக தேவைப்படுகின்றது உணவு இரண்டாவது உடை மூணாவது உறைவுள் உரைவுள் என்றால் வீடு அதாவது முதலாவது உணவு என்ற தேவை எப்படி அல்லாஹ் மனிதனுக்கு வைச்சிருக்கின்றானோ அதே சூரா பேரை வைச்சிருக்கின்றான் உணவு தட்டு அந்த சூறாவிலே தான் அல்லாஹ் இந்த உழவை பற்றி கூறுகின்ற என்ன மனிதன் உயிர் எப்படி உணவு அத்தியாவசியமாக இருக்கின்றதோ அதே போன்று ஒரு மனிதன் அவன் சுவம் சென்று அடைவதற்கு அவனது தொழுகை சரியாக இருக்க வேண்டும் அந்த தொழுகை சரியாக இருப்பதற்கு இந்த கட்டாய அடிப்படை கடமையாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டித்தான் அல்லா அந்த சூறாவிலே இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றான் அவர்கள் கூறினார்கள் இந்த உழுவுடைய சிறப்பை பற்றி கூறினார்கள் لا நல்ல அழகான முறையிலே உழு செய்து கொண்டதன் பின்னால் அவர் வரலான தொழுகைகளை தொழுதற்கு பின்னால் உன்னத்தான தொழுகைகளையும் குறிப்பாக பொருளான தொழுகை யார் நல்ல முறையிலே உழுவு செய்து தொழுது கொள்வாரோ அவரது பாவங்களையும் அவர்கள் தெளிவாக என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு சகையான கிரந்தங்களிலும் தெளிவாக பல ஹரிசிலே حضرت محمد صلی اللہ علیه وآلہ وسلم او ارسل فوری رکندار قل حضرت محمد صلی اللہ علیه وآلہ اذا تولع العبد المسلم او المؤمن وغسل وجهه خرج, خرج من وجهه كل خطیئة نظر إليها بعينه مع الماء او مع آخر قصر الماء ورمان ان غضوء اجب برد کام بین دی اذا عان جالم اجب ان جالم அவர்கள் நல்ல முறையிலே உழு எடுப்பதற்காக வேண்டி வந்து அவர்களுடைய முகத்தை கழுவும் பொழுது அந்த முகத்தை கழுவும் பொழுது கொட்டக்கூடிய நீர் அல்லது முகத்தை கழுவி முடியும் பொழுது கடைசியாக கொட்டக்கூடிய நீர் அந்த உருயக்கூடிய இடத்தில் விழும் பொழுது அவருடைய இரண்டு கண்ணாலும் செய்த அனைத்து பாவங்களையும் அவ்வாறு மன்னித்து விடுகின்றான் மற்ற ம செய்வோமோ அந்த முகத்தை கழுவும் பொழுது அந்த உருவின் பரக்கத்தினால் அனைத்து பாவங்களும் கழிந்து விடுகின்றன எதையும் அது தொழிலே நடிச்சலாம் அவர்கள் கூட்டார்கள் இரண்டு கைகளையும் அவன் முட்டு கை வரைக்கும் கடவும் பொழுது அவன் கையிலால் விடுகின்றான் வயதாக அவன் இரண்டு கால்களையும் வரைக்கும் அவன் ஒரு இடம் கூட பார்க்காமல் எல்லா இடங்களும் நடைந்திருக்கின்றதா என்பதாக பார்த்து நல்ல முறையிலே அவன் காலையும் உணவு செய்யும் பொழுது கழுவினால் அந்த காலினால் செய்திருந்தாலும் அவன் நடந்து சென்றிருந்தாலும் அல்லாஹ் இந்த உணவுடைய பக்கத்தை கொண்டு அந்த பாவங்களை பண்ணிக்கின்றான் என்பதாக அதற்கு சம்பத்திலெல்லாம் அனைவரும் செல்ல அவர்கள் கூறினார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹாவின் மனிதனை போன்று அவன் நல்ல முறையிலே உலூர் செய்தால் அல்லா அவனுக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து வருகின்றான் என்பதாக அவர்கள் எல்லாரும் தொழு உரத்துக்கு வாராங்க நானும் தொழுவ போறேன் எல்லாரும் முழு எடுக்கிறாங்க நானும் முழு எடுக்கிறேன் என்ற நோக்கம் இல்லாமல் உதாரணத்திற்கு எமது உடம்பிலே பலவிதமான நோய்கள் இருக்கின்றது என்றால் அனைவர்களுடைய நோயையும் இந்த உதவின் மூலம் சுகமாக்கி வைப்பானாக உதாரணத்தை உடம்பிலே நோய் இருக்கின்றது என்றால் யாராவது ஒரு மனிதர் ஒரு வைத்தியர் அனைத்து நோயையும் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக சுகப்படுத்துகின்றார் என்றால் நாம் எவ்வளவு மரியாதையாக எவ்வளவு கண்ணியமாக அவரது பேச்சை கேட்டு எனது உடம்பிலே இருக்கக்கூடிய நோயெல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டால் நான் இன்னும் சில காலம் என்பதற்காக வேண்டி எவ்வளவு கண்ணியமாக இருப்போமோ இதே போன்றுதான் நாம முழு செய்யும் பொழுது கண்ட கண்ட ஊர்வலா பேசிக்கொண்டு மற்றவர்களை பற்றி ஏற்றி பேசிக்கொண்டு நாம் எரிக்காமல் கல்லியமாக நாம் உதவை எடுப்போம் என்றால் பாவங்களை மன்னிப்பான் இதனால்தான் ஒரு அறுபது எழுபது வயது உள்ள பெரியவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள் அவர்கள் நான் நோட் பண்ணி இருக்கின்றேன் அந்த வயோதிப்பர்கள் உழு எடுக்கக்கூடிய நேரத்திலே ஏதாவது தவறுதலாக பேசிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் சில பேர் களிமாக்களை சொல்லுவார்கள் களிமாவை சொல் கூடுமா என்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்ல விடயம் எடுக்கும் பொழுது ஊர்வலாய் பேசி மற்றவர்களுடைய பாவத்தை சம்பாதித்துக் கொள்ளாமல் அவர்கள் களிமாவை ஓதி ஓதி உழு எடுப்பார்கள் எனக்கு நான் எந்த ஒரு வார்த்தையும் பேசிவிட்டால் அந்த முது உடைய பலன் இல்லாமல் போய்விடும் என்பதற்கான வேண்டித்தான் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் மார்க்கான கூறுகின்றேன் நான் நோட் பண்ணி பார்த்ததுக்கு அவர்கள் அவர்களுடைய காலத்தில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கவும் இன்டர்நெட் இருக்கவும் இல்ல இமெயில் இருக்கவும் அவர்களிடம் ஒரு கணக்கை கேட்டு பாருங்கள் எவ்வளவு அழகாக கூறுவார்கள் இன்றைய வாலிபர்களிடத்தில் ஒரு கணக்கை கேட்டால் அவர்களுக்கு கேல்குலேட்டர் இல்லை என்றால் அவர்களுக்கு தலை குழம்பிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நவீன காலம் கல்வியை கட்டுக்கொள்கின்றோம் என்ற பேரில் இன்டர்நெட் இருக்கின்றது இமெயில் இருக்கின்றது ஜிமெயில் இருக்கின்றது எல்லாம் இருந்தும் கூட நாம் அந்த மூடாதர்களை பார்த்து கூறுகின்றோம் அவர்கள் படிக்காதவர்கள் என்று அவர்கள் நல்ல சந்தோஷமாக இருந்தார்கள் அவர்களுடைய காலத்தில் இன்றிருப்பதை போன்று பல நோய்கள் இருக்கவில்லை நிம்மதி நிலைமையும் இருக்கவில்லை அவர்கள் நிம்மதியாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாம் கண்கூடாக விலகி கொள்ளவும் முடியும் அடுத்ததாக இந்த உணவை நாம் பரிபூர்ணமாக செய்வதனால் மிஞ்சான ரீதியில் பார்த்தாலும் வைத்தியர்களை போய் தந்தித்தாலும் அவர்களிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் குறைந்து குறைந்து கழுவுள்ளார்களோ அவர்களுக்கு இன்ஷா அல்ல மவுத் வரைக்கும் சுகர் வராது சீனி நோய் வராது அப்படி இல்லவர்களுக்கு சீனி நோய் இருந்தாலும் அவர்களே உன் ரோலை தவிர்த்து அளவுக்கு அதிகமாக கூடி செல்லாது என்பதாக வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் அதே வைத்தியர்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள் சை இரவு நேரத்திலே உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா உங்களது இரண்டு கால் பாதங்களே பாருங்கள் அந்த கால் பாகத்திலே அதிகமான ஊச்சைகள் இருந்தால் அதிகமான அழுக்குகள் படி தூக்கம் வராது ஒது செய்வதை போன்று நல்ல முறையிலே காலை சேய்த்து அகற்றி விடுங்கள் நல்ல முறையிலே தூக்கம் போகும் என்பதாக அந்த சைக்கிளேஜில் படிக்கக்கூடிய அந்த மனோ தத்துவ அந்த வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் இந்த எமது பாவத்தெல்லாம் மண்ணுக்கு மகத்த கழுவ கொள்ள கண்ணால செஞ்ச பாவத்தை மன்னிச்சு கைய கழுவ கையால செஞ்ச பாவங்களே மன்னிச்சு காலை கருவ கொள்ள பாவத்து காவத்தை அந்த மனோ தத்துவ வாழ்க்கையே செல் கூறுந்தார்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே சில மனிதர்களுக்கு ஓசிடி என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வரும் அந்த நோய் வந்தால் எப்படி கண்டு கொள்ளலாம் ஒரு மனிதர் அழமாக உடுத்துட்டு வந்தாரா என்ன இன்னைக்கு வாட்ஸ்அப் ஏதாவது காரணம் இல்லாம உடுக்க மாட்டீங்க சோழவன் குடும்பி சும்மா ஆடாது அப்படி நான் சொல்லி தேர்வு இல்லாத கதையெல்லாம் சொல்லி ஏதோ கற்பனை கட்டி கொண்டே இருப்போம் அல்லது வீட்டில இருக்கக்கூடிய மனைவி எடுத்தா மனைவி நல்ல முறையில ஏதோ கணவர் கட்டப்படுகின்றார் பிள்ளைகளுக்கு இந்த நோயால் தாக்கப்பட்டிருந்தால் அவர் மனைவியை பார்த்து கேட்பார் என்ன ஒரு நாளும் சமைக்க மாட்டீங்களே இன்றைக்கு என்ன இவ்வளவு சமைச்சிருக்கிறீங்க யாராவது வீட்டுக்கு வராங்களோ உங்கடைய குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது வாழாம போல வீட்டுக்கு அப்படி என்று இவராக ஒரு ஒரு கற்பனையை கட்டி அவர் அந்த குடும்ப வாழ்க்கையை குழைத்தொண்டே இருப்பார் மட ஜலக்கூடத்திற்கு சென்றால் பல மணி நேரம் அங்கிருப்பார் அவர் செய்யாத வேலை செய்ததாக நினைப்பார் செய்த வேலை செய்யாத நினைப்பார் நுருக்கமாக சென்றால் அரபியிலே வஸ்வார் என்பதாக கூறுவார்கள் அதே ஒரு குணத்திற்கு அவர் ஆக்கப்படுவார் என்று சொல்லக்கூடிய நோய்க்கு நாம் அகப்பட்டு கொண்டால் மனோ தத்துவ வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் அவர்களை எப்படி சுகமாக்க முடியும் என்றால் மனிதனுடைய ஒவ்வொரு நாளும் அவனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அணுக்களை அளிக்கக்கூடிய ஒரு செல்சிகள் இருக்கின்றது ஏதாவது நோய்கள் வந்துவிட்டால் அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய உடம்பிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியே வைத்திருக்கின்றான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் எல்லாம் அந்த நோய் கிருமிகளுடன் போராடி போராடி அது சில காலத்திற்கு பின்னால் அந்த உயிர் அணுக்கள் எல்லாம் செத்துவிடும் செத்ததன் பின்னால் அவருடைய உடம்பு மறைக்கப்பட்டிருந்தால் கைகள் மறைக்கப்பட்டிருந்தால் அல்லது தலை மறைக்கப்பட்டிருந்தால் அல்லது கால் மறைக்கப்பட்டிருந்தால் அல்லது கை மணிக்கட்டு வரை மறைக்கப்பட்டிருந்தால் அந்த கிருமிகள் எல்லாம் கொஞ்சம் தாக்குவது குறைந்துவிடும் மறைக்கப்படாமல் மணிக்கட்டு திறந்திருக்கின்றதா தலை திறந்திருக்கின்றதா இவரது கால் திறந்திருக்கின்றதா கை முட்டு வரைக்கும் திறந்திருக்கின்றதா என்றால் ஒவ்வொரு நோயை எதிர்த்து போராடிய அந்த உயிரணுக்கள் அதோடைய தப்தியை சில சாரத்துக்கு பின்னால் இழந்து விட்டதன் அது உடம்பிலே அப்படியே கொண்டு உழுவெடுப்பதை போன்று நல்ல முறையில கழுவினால் அது கிளீனாக நல்ல முறையிலே சுத்தமாக ஆகிவிடும் கழுவாம கணக்கில்லாம இருக்கிறோம் மழை கூட பள்ளி வராம இருக்கிறோம் சரி பள்ளிக்கு தான் வரல சரி தொழுவரத்துக்கு உழுவே எடுக்காம இருக்கிறோம் கொஞ்சம் சரி தலைக்கு மசல் செய்யாம இருக்கிறோம் அப்படின்னு நாம் இருந்தா அந்த செய்யும் அப்படியே சென்று எமது மூளையிலே இருக்கின்ற ஐபோ கவர்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் நல்லதை சிந்திப்பதற்கும் நல்ல எண்ணங்களை தோற்றுவிப்பதற்கும் அவன் நிம்மதியாக இருப்பதற்கும் மூளையில இருக்க கூடியது தாக்கியதன் பின்னால் இவர் அவசரமாக சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு அகப்பட்டுக் கொள்வார் அகப்பட்டு கொண்டால் இவர் குளிக்க மாட்டார் அழுத்தாக எரிப்பார் எந்த இடத்தை பார்த்தாலும் துப்பரவு இல்லாமல் நினைப்பார் எல்லாரும் சந்தேகப்படுவார் ார் அவருக்கு பாப்பிரங்காது இறங்காது மனைவி இறங்காது இப்படிப்பட்ட நோயில் இருந்து இந்த ஓசிடியில் இருந்து என்னை பாதுகாப்பதற்கு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி லட்சம் வருடங்களுக்கு முன்னால் அதை செல்லாம் வடிவத்தில் அவர்கள் கூறினார்கள் நல்ல முறையில புது எடுங்கள் தலையை மசல் செய்யுங்கள் கையை முட்டுக்கை வரைக்கும் கழுவுங்கள் கழுவுங்கள் உங்களுக்கு சுகர் இருந்தால் சுகர் குறையும் உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது என்பதான் கூறினார்கள் அதை நாம் அதிசய ஒரு சரியாக பின்பற்றல மாற்று மறுத்தவர்கள் ஓர் ஆணை தேடி தேடி எடுத்ததன் காரணமாக பண்ணக்கூடிய அந்த டொக்டர் கைய முட்டு கை வரைக்கும் மறைச்சிருப்பாங்க போட்டு அவர்கள் மறைத்திருப்பார்கள் என்ன காரணம் தடை முடியினால் சிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய தோளினால் கால் நகங்களினால் அந்த விஷ கிருமிகள் செல்லும் என்பதைத்தான் அவர்கள் தலையெல்லாம் மறைத்து அந்த ஆபரேஷன் செய்யக்கூடிய வைத்தியர்கள் கூட மறைத்து இருக்கின்றார்கள் அதை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி சுச்சம் வார்டங்களுக்கு முன்னால் எம்முடன் எமது செல்லும் அவர்கள் கூறினார்கள் எம்மை மனிதர்களாக வாழ வைப்பதற்கு நோய்த்தவர்களாக எம்மை வாழ வைப்பதற்காக இந்த கொண்டு கூறினார்கள் ஐந்து நேர சொல்கைக்கும் உழு எடுத்துக் உங்களுக்கு நோய் வராது நல்ல ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் என்பதால் கூறினார்கள் இதே அடிப்படையில் தான் அவர்கள் கூறினார்கள் சிறவுகோள் தொழுகை தொலையை திறக்கக்கூடிய சிறவுகோள் உரு என்பதாக கூறினார்கள் வீட்டை நாங்கள் துறக்கணும் என்றால் பல கோடி ரூபாயில கொடுத்து ஒரு வீட்டை கட்டியதன் பின்னால் அந்த வீட்டின் உடைய கலவை திறப்பதற்கு சாதி எமது கையிலே இருக்கின்றது அந்த சாதியிலே ஐந்து அல்லது நான்கு அல்லது மூன்று பள்ளுகள் இருக்கின்றது என்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த சாவியிலே இருக்கக்கூடிய பல்லுகளில் ால் அல்லது நான்கு பல்லுகள் இருக்கின்றது என்றால் ஏதாவது விட்டாலும் அந்த வீட்டை இதே போன்றுதான் நபி அவர்களுடைய தொழுகை ஐந்து நேர தொழுகை ஒரு சாவியில் ஐந்து பல்லு இருப்பதை போன்று ஐந்து பல்லும் சரியாக இருந்தால் அந்த துறக்க முடியும் என்பதை போல தொழுகை சரியாக இருந்தால் அந்த துவர்த்தத்தை இலகுவாக துறக்கலாம் இதே போன்றுதான் அந்த தொழுகையை துரக்கக்கூடிய சாதி இந்த உழுவை சரியாக செய்தால் எமது தொழுகை நல்ல முறையிலே நிறைவேறும் மாற்றமாக தன் மூடித்தனமாக ஏதோ எல்லாரும் உதவு எடுக்கின்றார்கள் ஓடோடி வாருது காலில் உள்ள ஊட்டையும் பாக்குறல்ல கால சிவிங்கம் அப்படி இருந்தா அல்லது ரோட்ல இருக்கிற நதி பட் இருந்தா அல்லது ஸ்டார் பட் இருந்தா ஒன்றையும் பாக்குறல்ல வந்த உடனே ஏதோ எல்லாரும் உதவ உதவிகள் நன்மை இழந்து உதவெளிக்கும் பொழுது எமது கால் கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் ஒழுங்காக கழுவப்படவில்லை என்றால் இந்த அரிசை பயந்து கொள்ளுங்கள் அதில் செல்லும் உதவ செல்லும் அவர்கள் ஒரு சமயம் ஒரு பயணம் சென்று வருகின்றார்கள் வரக்கூடிய நேரத்தில் களைப்படைந்து விடுகின்றார்கள் பல மைல் தூரம் அவர்கள் பிரயாணம் செய்து வந்ததனால் அவர்களுக்கு கலைப்பு ஏற்படுகின்றது ஒரு இடத்தில் சற்று ஓய்வெடுக்கின்றார்கள் ஓய்வெடுத்ததன் பின்னால் தொல்லை வேண்டி முகமது அவர்கள் தயாராக ஆகி சேது சொல்லும் பொழுது ஏனைய சஹாபாக்கள் ஓடி உதவி எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள் சில தகாபாக்களுடைய காலில் தண்ணி ஒழுங்க படம் இல்ல அவர்களுடைய கரண்டை காலிக்கிட்ட சில இடங்கள் ஒழுங்க நடை இல்ல அந்த சொல்லுள்ள முடிவு செல்லும் மீண்டும் உழு எ என்பதாக கூற அவர்கள் மீண்டும் அவர்கள் ஏதோ பொழுபோக்கு தனத்தை போன்று எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கால் ஒழுங்காக போன்று வரும் பொழுது சலாம் அலைவசல்லாம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை கூறினார்கள் மினார் மின்னார் பொழுது இந்த மனிதனுடைய கால் சரியாக நலையல்லையோ முழு எடுக்கும் பொழுது யாருடைய கால் தேய்த்து கழுவோ அந்த கால் ஒயிலுள்ளார் அது நரகத்திற்கே சொந்தம் அல்லது நரகத்திலே அந்த கால் இருக்கட்டும் அல்லது நரகத்திலே ஆகட்டும் என்பதாக கூறினார்கள் நான் சொல்லக்கூடிய ஹதீஷ் எல்லாமே புகாரி முஸ்லிம் ஆகிய கிருந்தங்களிலே தஹைகான ஹதீஷாக இருக்கின்றது எனவே தான் நாம் முது எடுக்கக்கூடிய நேரத்திலே சீன அமல் தானே ஜமாத் நடந்து கொண்டிருக்கின்றது தொழுகை நடக்கின்றது ஜமாத் முடிஞ்சிடும் என்பதற்காக வேண்டி அவசரமாக கண்மொழித்தனமாக முழுவை வந்தால் எமது தொழுகையும் கூடாது அவர்கள் கூறினார்கள் யாருடைய அவர்களுக்கு தொழுகை இல்லை யாருடைய முழு சரியாக அவர் முழுவை செய்யவில்லையோ அவருக்கு அந்த முழு நிறைவேறாது அந்த முழு நிறைவேறாற்றி அவருக்கு தொழுகை நிறைவேறாது தொலை நிறைவேறாக்கி அவர் முஸ்லீமாக எரிக்கமாட்டார் அவர் முஸ்லீமாக கிடைக்காட்டி எல்லாம் பாதுகாக்கணும் அவருக்கு மாற்றமான இடம் கிடைக்கும் என்பதாக அதில் சொல்லலாம் ஒருவர்கள் அவர்கள் கூறினார்கள் எனவே தான் நாம் புதுவு செய்யும் பொழுது நல்ல முறையிலே எமது கை கால்தலை நல்ல முறையிலே கூறியதே போன்று சுவர்க்கத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு பெரிய அமலாக இருந்தாலும் அது சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சரியாக செய்தால் இதற்கு அடி என்ன ஆதாரம் என்றால் மதுரை சொல்ல வலிவர் செல்லம் அவர்கள் ஒரு சமயம் ஒரு தொழுகை தொழிலுக்கு பின்னால் அபர்ந்திருக்கிறார்கள் வருகின்றார்கள் அவர்களை பார்த்து மதுரை செல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் யா பிலால் அவர்களே நீங்க வந்ததுக்கு பின்னால ஏதாவது விசேஷமான அமல செஞ்சீங்களாப்பா துவக்கத்தில் உங்களது அடி சட்டத்தை உங்களது பாக அடியின் சட்டத்தை அப்படி என்றால் துவக்கம் தகுதியானவர் என்ன செய்தீர்கள் என்பதாக கேட்க அதில் பிலால் ரவி அவர்கள் கூறுகின்றார்கள் யார கூடலாம் நான் பெரிதாக ஒன்றும் செய்ய மாட்டேன் அதிகமான நேரம் முழுவோடு இருப்பேன் இரவு நேரமாக இருந்தாலும் பகல் நேரமாக இருந்தாலும் என்னுடைய உழு முடிந்து விட்டால் உடனே உழு செய்து கொள்வேன் பின்னால் நான் என்ன செய்வேன் அந்த உழுவுடைய காணிக்கையாக உழுவுக்கு பின்னால் இரண்டு ரகா தொழுந்து கொள்வேன் இதை அல்லா பொருந்து இருக்கின்றான் போலும் அதன் காரணமாகத்தான் என்னுடைய செருப்பின் உடைய சட்டத்தை என்னுடைய பாத அழியின் சட்டத்தை துவர்க்கத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்பதாக கூறினார்கள் எனவே நாமும் சரியாக உதவை நிறைவேற்றினால் அந்த கொள்கையினுடைய உழுவை பரிபூர்ணமாக நிறைவேற்றினால் அந்த பிலால் ஜோலி அல்ல அன்பு அவர்களுக்கு சுவர்க்கம் வழங்க இருக்கின்ற அதே அல்லாஹான் எவரும் சுவர்க்கம் வழங்குவான் அதே அல்லாஹான் இன்றும் இருக்கின்றான் அதே அல்லாஹான் எங்களுக்கும் அல்லாஹ் வாக்கு இருப்பான் என்பதில் எந்த சந்தேகம் இல்ல எனவே உதவு செய்யும் பொழுது நாம் பரிபூர்ணமாக எமது உதவு செய்ய வேண்டும் இதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இன்றைக்கு தான் இந்த விடயத்தை கேட்கிறதை போன்று இந்த அடிசை பார்க்கும் பொழுது எனக்கு மனிதன் என்ற அமைப்பிலும் அவர்கள் கூறினார்கள் யாருடைய முழு சரியாக இல்லையோ யார் முழு எடுக்கலையோ யார் சரியான முறையில முழு பேர் எடுக்கலையோ அவன் அவனுடைய நெற்றி கருக்க கருக்க புடவை புடிச்சி அவன் கேட்டாலும் அந்த சரியா இல்லாட்டி அல்லா அந்த தொழிலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே தொடல்ல யார் உழுவு செய்யும் பொழுது பெயரை ஆரம்பத்திலே பிஸ்மின்லாஹு ரஹ்மான் யார் கூறவில்லையோ அவருக்கு உதவ இல்லை என்பதாக அதற்கு அந்த செல்லாம் முறைவர் செல்லம் அவர்கள் கூறிய அதி தெளிவான ஆதாரபூர்வமான கிரணங்களில் பதிவாகி இருக்கின்றது எனவே நாம் இவ்வளவு காலம் செய்யும் அவர்களுடன் எம்மை தோர்க்கத்தின் நுழைவிற்பான சந்தேகம் இல்ல எனவே நாம் கேட்ட இந்த விடயங்கள் பெரிய விடயமாக இருந்தாலும் இந்த முது விடயம் சிறு ஒரு அமலாக இருந்தாலும் சேர்க்கும் கண்மூடி தடமாக இருந்தால் அவர்கள் கூறியதை போன்று காலின் காரணமாக அந்த நலவத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் எனவே அல்லாஹ் என் அனைவர்களையும் பாதுகாப்பானாங்க நாங்கள் அனைவர்களும் செய்த பாவங்களே மன்னிப்பாயாங்க எங்களுக்கு அவர்களுடைய இன்பங்களையெல்லாம் துன்பங்களாக மாற்றி அவர்களுடைய தூக்கங்களை எல்லாம் அர்ப்பணித்து எங்களுக்கு உதவி செய்த பெற்றார்களை நீ மன்னிப்பாயாக அவர்களுக்கு கிருப்பை செய்வாயாக அவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய மண்ணரை வாழ்க்கையை நீ பொன்னரை வாழ்க்கையாக ஆக்கி கொடுப்பாயாக எங்களுக்கு எளிமை கட்டி தந்த உஸ்தாருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக உலக கல்வியை கற்று தந்த ஆசிரியர் ஆசிரியர் சொல்லிய பாவங்களையும் மன்னிப்பாயாக அவசர நேரத்திலே எங்களுக்கு உதவி கரம் நிற்கிய அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக கேள்விப்படாத நோய்கள் விடாமல் பாதுகாத்து விடுவாயாக அந்த ஹஸ்டல்லே நீர் அழிந்து ஆக்கப்படாமல் எங்களது உடம்பை காப்பாற்றுவாயாக கடைசி மவுத்து வரைக்கும் இன்னும் ஒருவரைய உதவி எங்களுக்கு தேவைப்படாமல் நீலமான இடங்களிலும் பாதை ஓரங்களிலும் வீதி விபத்துகளிலும் நாங்கள் மரணித்து விடாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக நேரத்திலே கடைசி சக்கராத்திலே மொழிய கூடிய நிலையிலே எங்களை ரூஹை கைப்பற்றுவாயாக கேட்கக்கூடிய இந்த தனிப்பெரும் திருப்பையை கொண்டு கபூல் செய்வாயாக